சங்கமா முன்னேர் வரி நிற பெரிய வாழவி நனமேவி சங்கமார் அங்கை தடமலருந்தி ஷாம மாமேனியலைவன் அங்கமாரைந்து வேள் வினால் வேதம் அருங்கல பயண எருமோன்றும் செங்கையால் வளர்க்கும் மனத்தோர் திருக்கண்ணங் குடையுள் நின்றானே சங்கபா வரி நிற வாழரவி நன மேவி சங்கமாறங்கடமலருந்தி சபமா மேனியவன் அங்க மாறந்து வேள்வினாள் வேதம் அருங்கல வய எரிமோனும் செங்கையால் வளர்க்கும் துளக்கமிழ் மனத்தோர் திருக்கண்ணம் குடையுள் நின்றானே வளமாக பொய்கை கராங்கொழக்கலங்கையுள் நினைந்து துவள மேல் வந்து தோன்றி வன்முதலை துணிபட சுடுபடை துறந்தோன் முலரை குமுதமன்கழனே மலர் நெய்ல கடனே இவளும் புரிசை திருக்கண்ணம் குடையுள் நின்றானே அதை வந்தவானவும் நிலனும் மலைகளும் மலைகடல் குளிப்ப மீது கொண்டுகளும் விரிவுணல் வரியக துளித்தோதர் புதுவெர மதுமலர் அணைந்து நின்றானே திண்ம விலங்கள் மாமேனி வெள்ளை தொள்ளரித்தொருகன் பன்றியா என்று பார்மகள் பயலை சேர்த்தவன் பஞ்சவர் பாகன் உருவத்துல பல்காலத்தில் உயர்கொளி ஒளி வளர்மதியுடைய குரலாய் மூவடி நீரொடும் கொண்டு பெண்ணு மேழுலகு நீரடியாக பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன் அண்ணவன் கமல தனிமலருடத்து அளகுண குடநீழல் சென்னல்கவரை அசையவே அரசை மூகால் மணிமுடி பொடி படித்து பார் புலனு குறித்து வெங்கோபம் தவிர்ந்தவன் குலமலை கதளிம் குரவணர் பலவன் குளிர் தரிசோத மாதவியம் செழுமையார் புலில்கள் தழுவன் மாடா திருக்கண்ணங்குள் நின்ற மறிகடல் இளங்கையாரு காணை பானு நேர் சரத்தால் பணங்கனி போல பருமுடியுதிரவில் வளைத்தோன் அனுலா மயிலின் கணங்கள் நின்ட கணமுகில் முரதனின் நதிரா வறுவண்டின் நிசமுரளும் திருக்கண்ணம் குடையுள் நின்றாலே பரபு நே கொடியோன் அவையுளாசனத்தை அஞ்சிடாதே அதற்கு பெரிய மாமேனி அண்டமூடுருவ பெருந்திச அடங்கிட நிமிர்ந்தோன் மாமனியும் மரக திரளும் வைரவம் வெது மொத்தம் திரகுணம் தொந்தி வயல் துறங்குவிக்கும் திருக்கண்ணம் குடையுள் நின்றானே பன்னிய பாரம் பார் மகட் பாரதமா பெறும் போரில் மன்னர்கள் மடிய மணி நெடுந்திண்டர் மைத்துணர் குய்த்த மாமாயன் சூழ்ந்த மலருவாய் தென்ன வெண்ணிகள் முரண் நிசபாடு திருத்தண்ணம் குடையுள் நின்னானே அயுள வல்குள் காடிக திரத்து கடல் பெரும் படையொடும் சென்று சிலையினால் இலங்கை தீயழச்சற்ற திருக்கண்ணம் குடியுள் நின்றானுளா மாட மங்கயர் தலவன் மாணவேல் கலியன் வாழிகள் மாலை ஒன்பதோடொண்ணும் வல்லவர்கில் நணல் புறவே அலையுள பல்கொல்காரிகிரத்து கடல் பெரும் படையொடும் சென்று சிலகினால் இலங்கை தீயழச்ச திருக்கண்ணம் குடியுள் நின்றான அழகுளா மாட தலவன் மாணவேல் கலியன் வாயொலிகள் உலவு சொல் மாலை ஒன்பதோடவே மரணத்தின் பொங்கிழஞ்சோதி அகல் அத்தாரம் மின் இவர் வாயில் நல் வேதும் கோதும் வேதியர்வானவர் தோழி என்னையும் நோக்கி என் நல்குறம் நோக்கி ஏந்திரம் அன்னையன்ாக்குமென் நஞ்சுகின்றேன் அச்சோ ஒரு வரழகியவா புன்னிவர் மேனி மரணகத்தின் பொங்கிழஞ்சோதி அகலத்தாரம் மின் இவர் வாயில் நல் வேதம் ஓதும் வேதியான வராவர் தோழி என்னையும் நாக்கு என் நல்துலம் நோக்கி ஏந்திரம் கொங்கையும் நோக்குகின்றார் அன்னையன் அச்சோ ஒரு வரழகியவாடமிழ் நீளம் மனம் கொடுக்கும் சோழ் புனல் சோழ் குடந்தை கிடந்த மாட்டேன் செஞ்சுடர் அடியும் சங்குமேந்தி நாடகம் எல்லார் வணங்க பண்மணி முத்தோடங்கு ஆடகம் போன்ற தோளும் அச்சோ ஒரு வரழகியவா ஏஞ்சோலை விலங்கள் ஜோழ்ந்த மெய்யம நாடறி மையமெல்லாம் தாயின நாயகராவரு தோழி தாமரை கண்கள் இருந்தவாறு ஏயிரம் கொன்றம் திகழ்ந்ததொப்பா செவ்வியவாகி மலர்ந்த சோதி ஆயிரம் தோடோல் இழங்கு போன அச்சோ ஒரு வரழகியவா நம்ப பிழஞ்சுடாய் மாலை தோல் மேல் கையனவாழிகம் சங்கும் கோவலரே ஒப்பரு கொன்ன மன்ன பாடியும் தோழிமோர் நான்குடைய பண்டிவர் தம்மையும் கண்டறியோ அழியரோ இவர் வண்ணம் மாகடல் போலற் கையில் வையார் அழியன்னோர் சங்குபத்தி அச்சோ ஒரு வரகியவா எஞ்சின வேடம் மறு பொசித்த வேந்தர்கொள் எஞ்சிரை தஞ்சுடையாளர்கள் யானறியேன் தாமரை கண்கள் இருந்தவாறு அஞ்சன அஞ்சமுன்கால் விசைத்தார் அஞ்சனமா மலையேயும் அப்பர் அச்சோ ஒரு வரழகியமா இனி அவள் தாமரை மொட்டலற்றும் பேரருளாளர்கொள் யானியேன் பணியுமென் நஞ்சமிதன் கொள் தோழி கண்டிவர் கண்டறியோ அணிகாமும் அங்கையும் பங்கயம் மே நிவான அச்சோ ஒரு வரகியவா மஞ்சுயர் மாமதி தீண்ட நீண்ட மாலிரெஞ்சோள மணாளர் வந்து என் நெஞ்சொள்ளும் கண்ணுள்ளும் நின்று நீங்கார். நீர்மலையாள நினைக்க மாட்டேன் அஞ்சு மலமேல மாமகில் வந்து எருநீர் கடல் ஏழுலகம் உடனே விழுங்கி மண்டி யோராலிலை பள்ளி கொள்ளும் மாயர்கள் மாயமறிய மாட்டே கொண்டல் நன்மால் வரையப்பர் உங்கள் தாமரை கண்ணம் வாயும் அண்டத்தமர்பணி அணிந்தார் அச்சோ ஒருவர் அன்னமும் கேழலும் மீனு மாய ஆதியை நாகை அழகியவாறை கண்ணின் அன்மா மதுள் மங்கை வேந்தன் கமரு சீர்கலி கன்று உண்ணாக சொன்ன செஞ்சல் மாலை ஏழு இரண்டு வல்லார் மன்னவராயுலகாண்டு மீண்டும் வாணவராய் மகிழ்வை துவரே நமும் கேடலும் மீனுமாய ஆதியை நாக அழகியவாரை கண்ணின் அன்ம மதுள் மங்கை வேந்தன் காமரு சேர்க்கலி கன்றி உண்ணா இன்னி சயார் சொன்ன செஞ்சொல் மாலை ஏழு மிரண்டு மாறொண்ணம் வல்லார் மன்னவராயுலகாண்டு மீண்டும் வாணவராய் மகிழ்வைதுவரே தன்னனைவிக்கிலேன் வல்வி நயன் தொடுமெழு பொன்னனைவிக்கும் அப்போஞ்செருந்தி மணினிழல்வார் அனைவித்து எழில் கொண்டகன்ற பெருவானிடம் புன்ன மொத்தம் பொடில் சூழ்ந்து அழகாய புல்லாணியே தன்னனைவிக்கிழகன் வல்வி நயன் தொடுமெழு பொன்னனைவிக்கும் அப்போருந்தி மணி நீடல் வாத்து எழில் கொண்ட பெருமானிடம் அழகாய புல்லாணிய முருகின் அஞ்சே நினஞ்செங்கிருந்தன் தொழுதுமிழு முருகண்டு மலர்கை நீடலில் முன்னொரு நாள் அழுகு காதன்மையன் உள்ளம் எய்தானிடம் பொது முன்னேர் கரைக்க முனியுந்து புல்லாணியே ஏது செய்தால் மறக்கேன் மனமே தொழுதுமெழு தாது மல்கு தொடஞ்சோழ் பொழில் தாழ்வர தொடர்ந்து என்ற கன்றானிடம் போது நாளும் கமழும் பொழி சூழ்ந்த புல்லாணியே பொங்குண் பண்டு கரியாக வந்தான் கொடியேற்கு முன்னங்களேசன் நமக்கே பனித்த பணித்த மொழி செய்தில்த் தொழுதுமெழு ஓயவன் மன்னமோர் பொங்கு முன்னேர் கரைக்கே மணியொந்து புல்லானியே துணரில் உள்ளம் சுடுமாள் வினயன் தொழுதுமிழு துணறி நாடல் நறும் நம் சோழ்குழல் பெய்து ஆவி தளரும் என அன்பு தந்தானிடம் மணியந்தே நினந்தெங்கிருந்த தொழுதுமெழு வள்ளல் மாயன் மணிமன்னனான் மருபுமிடம் நல்ல விடம் மலர் காவியம் தூ மடர் கைதையும் உள்ளும் அல்லர் பழனங்களும் சோழ்ந்தா புல்லாணியே மரவி நஞ்சே தொழுதுமெழு பாலமாய் இரவு நாளும் இனி கண் துயிலாது இருந்தால் புல்லானியே அலமும் அடிப்படையும் உடையார் நமக்கண்பராய் சலமராகி தகவன் நிலர் நாம் தொழுது மெழு உளவு காணற் தன் பயன்பொழிலோடு இசை புலவு காணல் தளிவண்டி நம்பாடு புல்லாணியே குளித்து ஒளி மாமலர் பத நாடும் பணிவோம் நமக்கே நல மாதலின் அது தாரா நெனிலும் தரும் அன்னியும் அன்பராய் பொது மாதே அவன் மண்ணு புல்லாணியே இலங்கு மொத்தம் பவள கொழுந்தும் எழில் தாமரை புலங்குள் மொத்தம் குழில் அழகாஜ புல்லானிமே வளங்கள் இல்லா புகழான் களிய மாலை வளங்கள் தொண்டற்கிடமாவது பாடில் வைகுந்தமே இளங்கு மொத்தம் பவள கொழுந்தம் எழில் தாமரை புலங்கள் மொத்தம் புழில் ஜோழ்ந்து புல்லானிமே இளங்கள் இல்லா புகழான் களிய மாலை வளங்கள் தொண்டற்கிடமாவது வாடில் வைகுந்தமே அவர் மடல் வெண்ணை அண்ணில் அறிகுறலும் ஏவாயின் ஓடி எங்க எக்கில் கொடிதாலோ மனம் கமழும் புல்லாணி கை தொடுதேன் ஆவா இது நமக்கோர் ஆண்மையே ஆகாதேன் அவர் மடல் வெண்ணை அன்பில் அறிகுறலும் ஏவாயின் ஓடி எங்க மனம் கவழும் புல்லி கைதொழுதேவா இது நமக்கு ஓர்பான்மையே ஆகாதே நங்குரடுவாய் மூவடி மண் கொண்டளந்த மன்னஞ்சலைக்கு மாலாகி புன் பயந்தேன் காணல் உள்ளினங்கால் புல்லானி அன்னமாய் நூல் பயந்தார்க்கே ங் இதனைச் செப்புமினுடாயதன் மேல் சண்டசனின் அஞ்சம் செவ்வி அறியாறு நிற்கும் நிச்சிலங்கள் மௌவத் திரையுளவு உள்ளா நிகை தொழுதேன் தெய்வச்சிலையாறு என் சிந்த நோய் செப்புமின அணியுகிறால் அறியுருவாய்க்கேண்டான் அருள் கந்தவா நமக்கு குருதிரைகள் போந்துளவு கை தொழுதேன் அரிமலர் கண்ணீர் ததும்பார் அந்துகிலும் நில்லாகவே நல்லால சரந்துறந்த வல்லாளன் பின்பான நஞ்சம் வருமளவும் எல்லாரும் தன்னை ஏசிலும் பேசிடிலும் உள்ளானியம் வருமான பொய்கேட்டிருந்தே அங்க மலங்க சரந்துறந்த மல்லாள பின்ப நஞ்சம் வருமளவும் எல்லாருமே தன்னை பெறுமான் இருந்தேன் அங்கு வெங்கதிரோன் தேரோடும் போய் மறைந்தான் அடன்று அஞ்சுடரில் தானடுமா சோழ் இழந்திருந்தேன் எழில் நிறமும் சங்குமே நயாரிகுரின் கார்மணி என்ன பாடல் தினயனும் நில்லாது தீயில் கொடிதாலோ நயார் மணி மாடல் உள்ளாணி கை தொழுதேன் வினயன் மேல் வேலையும் வீசுமே புடை கை வேடம் வருப மறு பாம்பினான் அருள்ந்தவானமாக்குரியும் எந்த நக்கோர் வெந்தடலேதமும் வேள்வியம் பின்னும் இரு சுடரும் ஆதியுமானான் அருள் தந்தவானமக்குன்னு உள்ளானொடுதேன் நானும் உறங்காதிருந்தேன் பொன்னலரும் புன்னச்சோள் புல்லானி அம்மானை மின்னிடையாறு வேட்க நோய் கூற இருந்ததனை மன்ன விழுந்தின்றோள் களிய நொளி வல்லார் வன்னவராய் மன்னாண்டு வாணாடு முன்னுவரே பொன்னலரும் புன்னச்சோள் புல்லானி அம்மானை மின்னிடையாறு வேட்க நோய் கூற கலிய நொழி வல்லார் மன்ன வராய் மண்ணாண்டு வானாடு முன்னுவரே விளம்பிற் தன்மல தென்னலோடில் ஒன்றை துவள என் நஞ்சகம் சோற ஏறும் சோழ்பனினால் துயிலாதிருப்பேன் பெண்களுடன் என் நிறங்கார் என் அளவைந்து மண் கொண்டு போன குள மலர் நிற என் அமைத்துடுமேன் தவள விளம்பர சொல்லு முன்னீர் தன்மலோடு நிறுன்னி துவள என் நஞ்சகம் சோற ஏறும் சூழ் பனினால் துயிலாதிருப்பேன் வலுவார்ப்பெண்கொடு என் நிறங்கார் என் நலமைந்து முன் கொண்டு போகண குவளமலர் நிற வண்ணர் மண்ணே உருங்குடிக்கே என் அமைத்தடுமேன் தாதவிழ் மல்லிக புள்ளி தன்மதியின் நிழவாட இன்னே உசதிரி சந்துழறி உண்ண ஓரவு முறங்கே நுறங்கும் இருந்து பேசலும் குறுங்குடிக்கே என்ன வைத்துடுமேன் காலையும் மாலை ஒத்துண்டு கங்குல் நாழிகை ஒழியின் நீண்டுலாவும் போல் பகார் சம்மைப்பு வந்திருக்கும் பொங்கடனே யொக்கும் பாட சொல்லு மாலவன் மாமணி வண்ணன் மாயம் மற்றும் வந்துடாமன் பயிலும் புறவில் குறுங்குடிக்கே என்ன வைத்து அருமணி பூண்டு வெண்ணாக நன்றி காரி மில்தான் துளாவும் ஒரு மணி வாச என்னுள்ள ஓரிட முங்குறங்காதிரு பேருமணிவானி வைத்தார் பேரருளாளன் பெரும பேசி குருமணி நேர் குடிக்கும் புறவில் குருங்குடிக்க என்ன வைத்து மிரமணியம் தென்னலோடு கொண்டதோரு மாலையும் கோல விளம்பரூடு கோடி பண்டைய வல்ல இவை நமக்கு ஏசிலும் நல்ல ரம் நாம் நான் மடமச்சம் நமக்கு மகிழ்வரே மாமணி வன் நரணோம் கொல்ல வளரிலமுள்ள குறுங்குடிக்கே என் அமைத்தடுமேன் சங்க தேவர் ஒருவர் இங்கே புகுந்து என் ஆடுகளோவென்று சொன்ன பின்னி தன்னான் அறியமாட்டேன் உங்களால் தன்பன சோழ்புறவில் புறங்குடிக்கு என்ன வைத்தடுமேன் கடலின் ஆசை கண் மெண்களாயன் கம்பல் வந்து என் அவி அளவும் அணைந்து நிற்கும் அன்றியுமைந்து கண இப்படியே புகுந்தை திடாமன் கோவலர் கூத்தன் குறிப்பறிந்து குறுங்குடி கே என் அமைத்தடுமேத்தனின் தொழவி தொன்னலவெண்டனு கெண்ணுகாரும் போட்படற் பொற்படம் தந்து போனான் போயின ஊரறியே என் கொங்கமோ துடுகின்றன மற்ற வந்தன் முயகலம் அனையாது வாழா கூத்தனிமய வருன் விரும்பும் குறுங்குடி கே என் அவைத்தடுமே மற்றவண்டன் தேவபிரான் திருமாமகளை பெற்றோம் என் நஞ்சகம் கோயில் கொண்ட பேரருளாளன் பெருமவேசக் கற்றவன் கண்ணகத்து மனத்து மகளாற்றவன் முற்றுலகாலினான் உருங்குடிக்கே என் அவைத்தடுமே என்றவன் தன் நிலங்க மலங்க தேவபிரான் திருமாமகளைப் பெற்றும் என் நஞ்சகம் கோயில் கொண்ட பேரளாளரும பேச கற்றவன் கலியன் கண்ணகத்து மனத்து மகளா கொற்றவன் முற்றுலகாலில் குரங்குடி கேஎன் அவைத்தடுமே அங்கும் புலியும் அதலும் உடையார் அவர் பக்கம் நிற்க நின்ற பண்பரூர் தக்கமரத்தின் தாய்சின ஏறி கொக்கின் வெள்ளை வெள்ளிர ஒன்னும் குறுங்குடியும் புலியும் உடையார் அவர் ஒருவர் பக்கம் நிற்க நின்ன பண்பரூர் போலும் பக்கமரத்தின் தாழ்சினை ஏறி தாய் வாயில் கொக்கின் பிள்ளை வெள்ளிற ஒண்ணும் குருங்குடியாரவ திரைவந்துலவ துடுகடலுள் பொங்காரளவில் துயிலும் புனிதரூர் போலெங்காலண்ணம் திகழ்தன் மனையில் விடையோடும் கொங்கார் கமலத்தில் அலரில் சேரும் குருங்குடியோ வந்துகான் மின் தொண்டீர்கள் மா முகில் மன்னர் மருமமோ ஏழை செங்கால் இந்துக்கிற தேடி குழை பார்வை கார்வையல் மேயும் குருங்குடியே உணந்து அமைந்து சிந்த சென்று அரக்கனுரமும் கரமும் துணித்த உறவோ நூறு போலும் இரவம் பகலும் முரளா மன்னெல்லாம் குரவின் பூவேதான் ாய் அன்றில் அமர் போல மை வைத்திலங்கு கண்ணார்தங்கள் முடிய கனிவாய் பிள்ள பேசும் குருங்குடியே நீர் மண்ண மாமலர் கொண்டு விரையந்து தூணீர் பரவி மதியை தொழுமின் அடிமின் தொண்டீர்கள் அல்லல் சிந்த தவிர அடமின் அடியீர்கள் சொல்லில் திருவே அணையார் கனிவாயிரப்பான் கொல்லமுல்லை நெல்லறீணும் குரங்குடியை நான் மலர் கொண்டு நந்தமர்காள் aaravanpadu yembarumanuradamingal aaravaram varpunal meindu vayalvaalum koorvai naarai pedayodaadum kuramkodiye nindra vinayam thoyaram kada maamalarende chandra padiminolumen tholamendondirga endra miravum pagalam varavandisapaada kunnin mullai மன்னிடனாரும் குறுுடியே இலையாளற்றான் மற்றோர் சேழம் கொலையாறு கொம்பு கொண்டான் மேய குறுங்குடி மேல் தலையார் மாலை நிலையார் பாடல் பாட பாவம் நில்லாவே அயாள் சற்றான் மற்றோர் சின வேழம் குறுங்குடி மேல் நிலையாக பணுவல் வல்லான் கலிய நொளி மாலை நிலையாக பாடல் பாட பாவம் நில்லாவேந்த தாய் மக்களே சுற்றமென்று தவர் பற்றி நின்ற தந்தமார் வாழ்க்கையை நொந்து நீ பழியன கருதி நாயேந்த மாயாதி ஆதித்து மாதி சொல்லுமாவல்லாய் மறுபணஞ்சதாயி மக்களே சுற்றமென்வர் பற்றி நின்ற பந்தமார்பா கை நொந்தினி பழியன கருதினாய் ஆதிக்கு மாதி யாயனாய மைந்தனார் வல்லவாழ் சொல்லு மா வல்லயாய் மறுபணஞ்சே வல்லயம் மஞ்ச எம் என்ன அண்ணடையினவையை அருவரு தஞ்சினாயே மா மணிமுட பஞ்சவர்காகி முந்தோது சென்ன மன்னனார் வல்லவாழ் சொல்லுமா வல்லயாய் மறுபணுளா மென்முலைப்பாவை மார் பொய்யமையுதன்று பேணுவார் பேசும பேச்சை நீ பிழையன கருதினாயே நீலா வெண் வாணியார் வல்லவாழ் சொல்லுமா வல்லயாய் மறுவண்சே நுழாம் பாவைமார் பணமுலை அனைது நாம் என்று எண்ணுவார் என்ன மறுத்து நீ பிழச் கருதி நாயே நுழார் வெண்ணின் மீது அண்ணா வேங்கடத்துல வளங்கல் முன்னேர் வண்ணனார் வல்லவாழ் சொல்லுமாவல்லாய் மறுவணஞ்சே யுதோய் வெண்குடை மன்னராய் வாழ்ந்தார் துங்கினார் என்பதோர் சொல்லை நீ துயர கருதி நாயேதோ பொங்கமேலங்கவாய் வைத்து அவள் நாளையுண்டா மஞ்சனார் வல்லவாள் சொல்லுமா வல்லயாய் மறுமணே உருவினார் பிரபிஷேர் உன் புதினுதோ குரம்பயொழிவுக்கு அறிவினோ செய்து நின்று ஐவர்தாம் வாழ்வதற்கஞ்சினாயே வேதனால் அங்க மாறும் வருவினார் வல்லவாழ் சொல்லுமா வல்லாய் மறுபண்ச கோயலாம் பெய்யதோரா கயை மெய்யன கொண்டு வாழா பேயர்தாம் பேசும பேச்சை நீ பிழையன கருதினாயே சுளா வெங்கதி மங்குள்வானாக நின்ற மாயனார் வல்லவாழ் சொல்லுமா வல்லயாய் மறுபண்சே அஞ்சு சேர்வானி நீர் நிலம் காலிவை மயங்கி நின்ன அஞ்சு சேரா கலை அரணமன் நன்றி கருதி நாயே வந்து சேர்மென்முலை பொன்மலற் பாவையும் தாவம் நாளும் வந்து சேர் வல்லவாழ் சொல்லுமா வல்லையாய் மறுபண்சே வெள்ளியார் பிண்டியார் போதியார் எண்ணி வராதுகின்ற கள்ள நூல் தன் அயம் கருமமன் என்று சொல்லுமா வல்லயாய் மறுபணவளார் குரவிலாருமோர் வல்லவாழ் அடிகள் நம்மை சிறைகுலா வண்டரை சோழ சோழ் கோல நீளாடி நாடன் வேல் வல்லார் தலியன் வாயுவை கற்று வல்லார் நிலம் காவல் போண்டு இன்பன்கைதுல குறைவிலு ரஜுமோ வல்லவா அடிகள் நம்மை சிறைகுலா வண்டரை கோல நீளாடி நாடன் அரகுழாவே வல்லார் கலியன் வாயொலி வேகத்து வல்லார் காவல் போண்டு மடவார் கலவிய விடுதடுமாறல் அந்த அலைகடலும் அந்த கோயில் வாமண நெஞ்சே குணலும் கொண்டிட இன்னே எழுமினோ தொழுதுமென்று இமயோ ரண்டரும் அரவினத்துயின் சுடர்முடி கடவுளிடம் கோயில் தோழிவே வளர்புறவில் நேத்த பெருநில அருளில் முன்னருளி அணிவளர் குரலாய் அகலிடம் அனந்தயம் மடிகள் தம் கோயில் வளர் வேளமதனில் துறந்தா மணிமலர் சாரல் மாலிரஞ்சோலை சுடுசர மடுசில துறந்து நீர்மயிலாத தாடகை மால நினைந்தவர் மனம் கொண்ட கோயில் ஆர்மலி வேங்க கோங்களில் மணிமலர் குறிஞ்ச என் அருந்தேன் சோழ்தன் மாலிரஞ்சோலை வணங்குதும் வாமடனஞ்சே வனங்களில் அறக்கண் மணிமுடி ஒருவரும் குரல அனங்கள் கவந்தம் நின்னாட அமர் அடிகள் தம் கோயில் நடுவேன் கிழிப்பா பிரசம்பந்த பிறந்தேன் வணங்கமள் சாரல் மாலிரஞ்சோதை வணங்கதும் வாமட நஞ்சே இடங்கள் அந்தமர்ந்த அரவணைத்து என்ன கிளங்கன்று விசிறு குடங்கள் அந்தாடி முன்கூத்த கூத்தயம் மடிகள் தம் கோயில் அடங்கடல் முகந்து விசம்பிடை பிளிரா கடவரை களிரண் முனிந்து மடங்கள் அதிரும் ஆளிரும் சோலை வணங்கம் வாமடனஞ்சு போயுக அங்கார் செழுந்திரள் பணங்கனி உதிர தான் உகந்திருந்த அடங்கண் மன்னர் எண்ணி முன்னிடம் கொண்ட கோயில் புனரிசன்ன பொருகடல் அரவனைத்து பதமிகு பரிகின் மிக சினம் தவிர்த்த பணிமுகில் வன்னரிடம் கோயில் கடல கழித்தேன் மதமிகு சாரல் மாலிரஞ்சோதை வணங்கதும் வாமணே இந்தியில் சுமணர் புத்தர் மேசமுகம் திட்டு எந்த வெம்மா நிமயவர் தலைவர் எண்ணி முன்னிடம் கொண்ட கோயில் அந்த புடலின் தாசின நீழல் தாழ்வர மகளிர்கள் நாளும் மந்திரத்திலஞ்சும் மாலிரஞ்சோதை வணங்கதும் வாமணே கண்டமர் சாரல் மாலிரஞ்சோதை மாமணி வண்ணங்கள் தொண்டரை பரவும் சுடருளி நொடுவேல் சூழ் வயலாளி நன்னாடன் செய்தல் தொண்டிவாட் தவமுடையார்கள் ஆழ்வரை குறைகடலுலே தமர் சாரல் மாலிருஞ்சோறாய் மாமணி வண்ணறுவணங்கள் தொண்டரை பரவும் சுடருளி நொடுவேல் சோழ்வயலின் முன்முதல்வன் முழங்காறு கடலுள் கிடந்து பூவலருந்தி தன்னுள் புவனம் படைத்துண்டு மின் தவறுகள் நாயகனை திருமாலஞ்சோளின் கோவலர் கோவிந்தனை டை கூடுங்களோ மூவரில் முன்முதல்வன் முழங்காறு கடலுள் கிடந்து பூவலருந்திரள் புவனும் வடைத்துன்று விந்தவர்கள் நாயகனை திருமாலிருஞ்சோழனின் கோவலர் கோவிந்தனை உடையேரி கூடுங்களோ முனைவலர் பூங்கொழிலார் பொன்னிசூடரங்கநகருள் முனைவனை மூவுலகும் வடைத்த mudal murtirannai enavar arbom bodal sol theravalen cholaninnan kanagalal kanangala kayarkanniyam karihaye enavar arbom pulilar ponni chodaranganagharul munavanai moolahum baratta mural murtirannai enavar arbom bodal sol theravalen cholaninnan kanagalal kanangala யர்காரிகே குண்டு ஒரு பாலக நாளில மேல் கண்டுயில் கொண்டுகந்த கருமாணிக்க மாமலையை திருமாலிரன் சோழ அணிந்தார் அண்டருதம் கோவினை அண்ணே அனுகங்குலன் நாயிணையே கமராயமுனன் திரளாக முன் கேண்டுகந்த பங்கய மாமலர்கண் நன்மா முகில் திருமாலிரோளின் நாங்கள் பிரன்றுவன் வேள் விதனில் தனியே குரலாயி நிமிர்ந்து வானகமும் மன்னகமும் அளந்த திருவிக்கிறமன் ஏன மறுபோம் சோழ் திருமாலிரஞ்சோளின் வானவரு கோழ என்ன வணங்கி தொடவல் நல்களோ மிலாதவர்க்கும் நினையாதவர்க்கும் அறியான் Vasa Malar Pujil Chol Vada Ma Madurai Piranda Dhesa Mila Zavarkka Ni Naya Zavarkka Mariyan Vasa Malar Pujil Chol Vada Ma Madurai Piranda Dhesa Mila Zavarkka Ni Naya Zavarkka Mariyan ம்பிதன்னை பிளந்து பொறுமாகத்து கள்ளச்சகருதைத்தருமாணிக்கமா சோழ நின்லை வாணுதலாய் வணங்கி தொழவல்லோ பார்த்தன கண்டரோழி பாரத துருதேரு முன்னின்று கார்த்தவன் தன்னை பின்னோரு கருமாணிக்க மாமலையை தீர்த்தனை திருமாலிருஞ்சோழின் மூர்த்தியை கைதொழவும் புடியொலன்மை குடற்கே புலம்புரியாடியை வரையார்த்தோழந்தன்னை புலம்புரி நூலவனை புடில் வெங்கட வேதியனை இளம்பியலாருடையா திருமாலிருஞ்சோழின்னா கலந்துகள் நாரணனை நண்ணுதலே நலம்புறியாடிய வரையா திரடோலன் தன்னை புலம்புரி நூலவனை திருமாலஞ்சோழனின் நலந்திகழ்நாரனை நடசொங்கலன் நண்ணுதலே ஆடற்கரியவனை திருமாலிருஞ்சோழ நின் ஆடல் பரபயனை அணியாயிட காணும் என்று மங்கையாக கலிகன் நி சொன்ன பாடல் பணுவல் பத்தம் பயில்வார்கெல்ல பாவங்களே கரியவனை திருமாலிருஞ்சோழ நின்ன ஆடல் பரமயனை அணியாயிட காணும் என்று ஆட கொடி மதில் சொன்ன பாடல் பணுவல் பத்தம் பயில்வார்கெல்ல பாவங்களே எங்களம் இரயம்பிராக இமயார்கு ஏ தடியவர் ரங்களிடம் மனத்து பிரியார் புரிவான் உங்குதான் நிறைவேற்புதான் செய்ய உண்டலே சிதறும் இளங்கொழி செங்கமல மலரும் திருக்கோட்டியூரான இமயார்கு நாயகன் தடியவர் ரங்களிடம் மனத்து பிரிகார் புரிவான் உங்குதான் நிறைவேற்புதம் செய்ய உண்டலே சிதருமிளங்கொழி செங்கமல மலரும் திருக்கோட்டியூரானே ஒவ்வநோய் தவிர்ப்பான் தமக்கிர்த்து வருவாய் நிலமகள் செவ்விதோஜ வல்லான் திருமாமகிரியான் மால வண்டாடும் மல்லிகமாலையோடு மணந்து மாறுதந்தைவனாரவரும் திருக்கோட்டியூரான்கரியான் மணிநிற மன்னன் பின்னவர் தமக்கிராய் எமற்கொள்ளியான் உயர்ந்தான் உலகேழு முன்றுமென்றே எருமேறு மிளங்கு முன்முழுப்பற்று ஈசற்கு சைந்து உடம்பில் ஓர் கூறுதான் கொடுத்தான் குலமாமக்கினி ஆறு சண்பக மல்லிக மலர் நன்னரும்டுக்கும் திருக்கோட்டியூரானே அங்கமாக கடல் வண்ணன் மாமணி வண்ணன் பின்னவர்கான் மறுமலத் தொங்கள் நீன்முடியான் நெடியான் படி கடிந்தான் உங்கள் தோய் மணி மாணவன் கொடி மகமே திருக்கோட்டியூராணே ஆவல நிலங்கை கிராய் கலங்க சரஞ்சல உழ்த்து மத்தவன் ஏவலம் தவிர்த்தான் என்ன ஆளுடைய தேவர் வந்திரஞ்சன் திருக்கோட்டியூராணே என்று கொன்று விளங்கணி எரிந்து ஆனிறக்கழிவென்று மாமழை நின்று கா நிலமாம்கினி என் வாசமும் அலைந்து இழந்தொழவும் திரு கோட்டியூரானு காய்ந்து அறிமாச்சகத்து அடியே நயாளுகந்து இங்கு புகுந்தான் இமயோறுகள் தம்பெருமாங்குதான் பலவின் கணி தொகுப்பாடையின் கணியொடுமாங்கணி திருக்கோட்டியூரானேபையின் தமிழ் பாடுபார் குடமாடுவார் தடமா மலர்மிசை மேபுநான் முகனில் விலங்கு புரிநூல மேபுநான் மரவானர் ஐவகவேள் வியாரங்கம் வல்லவரு தொழும் தேவதேவிர திருக்கோட்டையூராணே ஆளுமா பலவன்களி கன்று மங்க அருதலவன் அணிபொழில் செயல்கொள் பாயிகழனி திருக்கோட்டியூரானை ஏளமா மகிழ்வண்ணனை நெடுமாலயின் தமிழால் நினைந்தார் என் ஆளுமாறம் இடமாகும் வானுலகே ஆளுமா பலவன் கலிகண்டு மங்கயர் தலவன் அணிபொழில் செயல்கள் பாயிகழனி திருக்கோட்டியூரானை ஏளமா மகிழ்வண்ணனை நெடுமால என் தமிழால் நினைந்த என்ன ஆளுமாறும் வல்லார்க்கு இடமாகும் வானுலகே